வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் முதல் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மைக்கேல் ஆஞ்சலோவினால் வரையப்பட்ட சிஸ்டெயின் ஆலய கூரை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டு தென் அமெரிக்காவில் மெக்லன் நீரினை மெக்லனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு டச்சு கரையோரப் பகுதிகளை பெருவெள்ளம் தாக்கியதில் இருபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆறுநூற்றி நான்காம் ஆண்டு ஷேக்ஸ்பியரின் ஒத்தெல்லோ நாடகம் முதல் முறையாக லண்டனில் அரங்கேறியது இதேபோல் ஆயிரத்தி ஆறுநூற்றி பதினோராம் ஆண்டு ஷேக்ஸ்பியரின் த டெம்பெஸ்ட் நாடகம் முதல் முறையாக லண்டனில் அரங்கேறியது 1755. எழுநூற்றி ஐம்பத்தி ஆண்டு போர்ச்சுக்கல் லிஸ்பன் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக அறுபதாயிரம் பேர் முதல் தொண்ணூறாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வட அமெரிக்காவில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டும் பொருட்டு பதிமூன்று குடியேற்ற நாடுகளில் முத்திரை வரியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூறாவது ஆண்டு வெள்ளை மாளிகையில் குடியேறிய முதலாவது அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை ஜான் ஆடம்ஸ் பெற்றார் அப்போது வெள்ளை மாளிகைக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேன்சன் என பெயரிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு நெப்போலியனின் பிரான்ஸ் தோல்வியை தொடர்ந்து ஐரோப்பாவின் எல்லைகளை மீண்டும் வரையறுக்கும் பொருட்டு வியன்னா காங்கிரஸ் கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ் நூலகம் முதல் முறையாக பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் வடமாகாணத்துக்கான ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது இது அனுராதபுரம் வரை சேவையில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலிக்கும் துருக்கிக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் முதல் விமானத்திலிருந்து குண்டுகள் வீசப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு உக்ரைன் ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி பேரரசிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு துருக்கிய மொழி சீர்திருத்தம் ஏற்பட்டது அரபு எழுத்து முறை லத்தீன் எழுத்துக்களாக மாற்றப்பட்டன ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க புகைப்பட கலைஞர் ஆன்சல் ஆடம்ஸ் எடுத்த நிலா உதயம் என்ற புகைப்படம் உலக பெற்ற புகைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சீனாவின் மஞ்சூரியா என்ற இடத்தில் சீன கப்பல் வெடித்து மூழ்கியதில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொர்டரிகோ தேசியவாதிகள் அமெரிக்க தலைவர் ஹாரி ட்ரூமனை கொலை செய்ய எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நேவாடாவில் அணுகுண்டு வெடிப்பு சோதனையில் அமெரிக்க படைகள் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் கேரளம் ஆந்திர பிரதேசம் மைசூர் மாநிலங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன கன்னியாகுமரி கேரள மாநிலத்திலிருந்து பிரிந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது நிசாம் என அழைக்கப்பட்ட பகுதி ஆந்திர பிரதேசம் என்ற மாநிலமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்காலத்தில் உலகின் மிக நீளமான தொங்கு பாலமான மெக்கினா பாலம் மெக்சிகன் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிரான்சில் நடன மாளிகை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து ஆன்டிகுவா மற்றும் பார்படோஸ் ஆகிய நாடுகள் விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹோண்டா நிறுவனம் அமெரிக்காவில் வாகன தயாரிப்பில் ஈடுபட்ட முதலாவது ஆசிய நிறுவனம் என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலையை அடுத்து இந்தியாவில் சீக்கியருக்கு எதிரான வன்முறைகள் வெடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மேட்ரிக் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெங்களூர் நகரின் பெயர் பெங்களூரு என மாற்றப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஸ்பென்சர் பேர்சுவல் பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கி ராகவசாமி புதுச்சேரி எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு நரேந்திர தபோல்கர் இந்திய எழுத்தாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிம் குக் அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி ஆண்டு நீதா அம்பானி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கேப்டன் மயூரன் விடுதலை புலிகள் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐஸ்வர்யா ராய் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு விவிஎஸ் லக்ஷ்மண் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மஞ்சு வாரியர் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பென் பாக்லே அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலியானா டி க்ரூஸ் இந்திய நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு குரு தேக் பகதூர் ஒன்பதாவது சீக்கிய குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தியாகராஜ பாகவதர் தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கே ஏ தாமோதரமேனன் கேரள அரசியல்வாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜே ஜெயவர்தன இலங்கையின் முதலாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆ வேலுப்பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் இந்நாளின் சிறப்புகள் புனிதர் அனைவர் பெருவிழா கத்தோலிக்க திருச்சபை அல்ஜீரியா நாட்டில் புரட்சி நினைவு தினம் ஆன்டிகுவா பார்படோஸ் மற்றும் அமெரிக்க கன்னித்தீவுகள் ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் கர்நாடக மாநில தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே